இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு தாலா நமக்கு நமது வாழ்க்கையில் நிறைய அருள்களை செய்திருக்கிறார் நமக்கு அல்லாவின் புறத்தில் இருந்து ஒரு நியாமத் ஒரு அருள் கிடைக்கும் பொழுது எப்பொழுதும் நாங்கள் அந்த நியாமத்தை அந்த அருளை மதித்து நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் மனிதனிடமிருந்து அல்லாஹு தாளா அதைத்தான் எதிர்பார்க்கிறார் ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம் கிடைத்திருக்கிறது என்றால் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரும் செல்வம் அது பொதுவாக ஒரு அருள் தன்னிடத்திலே இருக்கும்பொழுது அதனுடைய பெருமதி மனிதர்களுக்கு தெரிவதில்லை பார்வையை இழந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்திலும் ஆசைப்படுகிறான் ஏங்குகிறான் எனக்கு இந்த பார்வை நீளவும் கிடைத்துவிட வேண்டும் நான் இந்த உலகத்தை ஒரு தடவை பார்த்துவிட வேண்டும் என்னுடைய சகோதர சகோதரிகள் என்னுடைய குடும்பத்தினர்களுடைய சத்தங்கள் கேட்கின்றன பார்த்து முடியவில்லை மனைவி குழந்தைகளுடைய அன்பான சத்தங்கள் அரவணைப்பு தெரிகிறது ஆனால் அவர்களை பார்த்துக் கொள்ள முடியவில்லை எனக்கு பார்வை கிடைத்துவிட்டால் ஒரு தடவை அவர்களை பார்த்து விடலாமே என்று ஆசைப்படுகிறான் பேசக்கூடிய சக்தியை இழந்துவிட்ட ஒரு மனிதன் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டங்களிலும் அவனுடைய கவலை கை சேரமில் எனக்குள்ள எத்தனையோ ஆசைகள் எத்தனையோ தேவைகள் சூழ இருக்கிறவர்களுக்கு சொல்லிக் கொள்ள முடியவில்லையே எனக்கு இந்த பேச்சு திரும்ப கிடைத்து நான் என்னுடைய ஆசைகளை பக்கத்திலே இருக்கிறவர்களுக்கு சொல்லலாமே கிடைக்க மாட்டாதா என்னுடைய சக்தி என்று அவன் வாழ்நாள் பூராவும் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறான் நடக்க முடியாத ஒருவன் நடக்கிற சக்தியை நோயின் காரணத்தினால் இழந்துவிட்ட ஒரு மனிதனிடத்திலே கேட்டு பாருங்கள் அவனுடைய நாளாந்த கவலைதான் எனக்கு நடக்கிற சக்தி கிடைத்து நடக்க முடியுமாவிட்டால் நான் ஒரு தடவை மஸித்துக்கு போய் வர வேண்டும் நான் பசாருக்கு போய் வர வேண்டும் நான் இருந்த இடங்கள் என்னுடைய சொந்தக்கார வீடுகள் இவர்களையெல்லாம் ஒரு தடவை பார்த்து விட வேண்டும் என்று அவனுடைய ஆசை அன்பான சகோதரர்களே இங்கே இருக்கிறவர்களில் பெரும்பாலும் நூற்றுக்கு நூறு வீதமானவர்கள் நாம் ஒவ்வொருவரும் பார்க்கிறோம் பேசுகிறோம் நடக்கிறோம் இந்த சக்தியை அல்ல நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறான் அன்பான சகோதரர்களே இருக்கும் பொழுது அருமை தெரிவதில்லை எந்த ஒரு அருளுடைய பெருமதியையும் மனிதன் புரிந்து அது தன்னை விட்டும் பிரிந்து சென்றதற்கு பிறகுதான் ஆரோக்கியத்தை அல்லாவுத்தால நமக்கு தந்திருக்கிறான் என்றால் நாம் எப்பொழுதும் அதை மதிக்க வேண்டும் இந்த ஆரோக்கியம் எப்பொழுதும் இருப்பதில்லை உலகத்திலே சமூகத்திலே பல்லாயிரக்கணக்கானவர்கள் அல்ல பல லட்சக்கணக்கானவர்கள் பலவிதமான நோய்களில் நாலாந்தம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆஸ்பத்திரியுடைய போய் நின்று பாருங்கள் நமக்கு அல்ல தந்திருக்கிற இந்த ஆரோக்கியத்தின் அருமையை நாங்கள் புரிந்து ஒரு ஆஸ்பத்திரி அல்ல எத்தனையோ ஆஸ்பத்திரிகளில் நாலாந்தம் ஆயிரக்கணக்கானவர்கள் நுழைகிறார்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் மரணித்து அவர்களுடைய ஜனாதாக்கள் போய்கொண்டிருக்கின்றனர் செய்திகளை கேட்டால் போதும் நம்முடைய கண்கள் கண்ணீர் அப்படிப்பட்ட நோய்களால் மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அன்பான சகோதரர்களே அல்லாவுடைய நியமத்துகளில் ஒன்றுதான் அவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஆரோக்கியம் ஆரோக்கியம் இருக்கும் பொழுது அதை நல்ல வழிகளிலே பயன்படுத்த தவறிவிடக் கூடாது அல்லாஹூ காலா மனிதர்களுக்கு நமக்கு தந்திருக்க கூடிய பெரும் அருள்களிலே ஒன்றுதான் அல்லாஹ் நமக்கு தந்திருக்க பணம் நமக்கு கிடைத்திருக்க வசதி வாய்ப்பு அன்பான சகோதரர்களே வசதி வாய்ப்பு கிடைத்தால் அதை நாங்கள் மதித்து நடக்க தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா பணத்தை தந்திருக்கிறான் என்றால் இது நமக்கு சும்மா தரப்படவில்லை நமக்கு கிடைத்திருக்கிற பணம் நம்முடைய ஆற்றலினால் கிடைத்ததல்ல சில வருடங்களுக்கு முன்னால் நாம் எந்த நிலையில இருந்தோம் என்பதை யோசித்து பாருங்கள் அன்பான சகோதரர்களே குரானில் ஓரிடத்தில் அல்ல பல இடங்களில் அல்ல சொல்லி இருக்கிறான் உங்களுக்கு தந்திருக்கூடிய திறமையினால் கிடைத்ததல்லும் நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம் இந்த பணத்தை இந்த செல்வத்தை அன்பான சகோதரர்களே சமூகத்தில் எவ்வளவு பெயர்கள் இருக்கிறார்கள் பணம் சம்பாதிப்பதற்காக வேண்டி நிறையவே கஷ்டப்படுகிறார்கள் அன்றாடம் ஆயிரம் ஐநூறு ரூபாய்களை தேடக்கூடியவர்கள் நம்முடைய நாட்டில் தாராளமாக இருக்கிறார்கள் மிக கஷ்டப்பட்டு தான் மக்கள் பணத்தை தேடுகிறார்கள் பணத்தை சம்பாதிக்கிறார்கள் ஒரு சாராருக்கு அல்லஹு தாதா வசதிகளை கொடுத்து வருமானத்தையும் பணத்தையும் ஏற்படுத்தி தந்து விட்டான் அன்பான சகோதரர்களே பணம் வரும் பொழுது பணத்துடன் சேர்த்து சில நாம் விரும்பாத சில கெட்ட தன்மைகளும் நம்மிடத்திலே வந்து சேர்ந்து விடுகின்றன உமர் ரவி அல்லாஹனவர்களுடைய ஆட்சி காலத்தில் பெரும் வெற்றிகள் ஏற்பட்டு எங்கெங்கோ இருந்த பெரும் அரசர்களுடைய செல்வங்கள் வந்து குவிகின்றன செய்த உமர் ரவி அல்லாஹோனவர்கள் கண்ணீர் வடித்து அழுகிறார்கள் சந்தோஷப்படுகிற நேரத்தில் ஏன் இப்படி அழுகிறீர்கள் என்று கேட்டபொழுது சொன்னார்கள் எந்த ஒரு சமூகத்துக்கு பணம் வருமோ அந்த பணத்துடன் சேர்த்து பகைமையும் அனுப்பப்படுகிறது பணம் வந்துவிட்டால் பகைமை வந்துவிடும் பணம் நிறைய வந்துவிட்டால் தூய்மையான நண்பர்கள் கிடைக்க மாட்டார்கள் மக்களிடத்திலே பகைமை வந்துவிடும் என்று சொன்னார்கள் அன்பான சகோதரிகளே இப்படியாக பணம் வரும் பொழுது வரக்கூடாதவைகளும் சேர்ந்துதான் வருகின்றன இது சுன்னா, அல்லாவுடைய சோதிக்கிறான் அன்பான சகோதரர்களே பணம் வந்துவிட்டது என்ற காரணத்தினால் கொஞ்சம் பணத்தை தேடிவிட்டோம் என்ற காரணத்தினால் எப்பொழுதும் நாங்கள் மற்றவர்களை தாழ்ந்த பார்வையில் பார்த்துவிடக்கூடாது பணத்துடன் எப்பொழுதும் பெருமை சேர்ந்து வருகிறது பணம் வந்துவிட்டால் மனிதன் தன்னை உயர்ந்தவனாக நினைக்க ஆரம்பிக்கிறான் பணத்தினால் யாரும் உயர்வதும் இல்லை பணத்தினால் யாரும் சாழ்வதும் இல்லை பணம் இல்லாமல் போவதனால் யாரும் உயர்ந்து விடுவதும் இல்லை பணம் இல்லாமல் போவதனால் யாரும் சாழ்ந்து விடுவதும் இல்லை யாரும் யாரையும் ஏலனமாக தரக்குறைவாக பார்க்க கூடாது சிலருக்கு பணம் வந்துவிட்டால் நினைக்கிறார்கள் இப்பொழுது நமக்கு யாரும் தேவையில்லை நமக்கு யாருடைய தேவையும் இல்லை பணம் இருக்கிறது எதையும் சாதித்து விடலாம் இப்பொழுது சகோதரர்களும் தேவையில்லை நண்பமும் தேவையில்லை குடும்பமும் தேவையில்லை எனக்கு பணம் இருக்கிறது என்ற எண்ணம் வந்துவிடுகிறது அன்பான சகோதரர்களே இப்படி நினைத்தவர்கள் எத்தனையோ பேர்கள் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள் யாரும் தேவையில்லை என்ற ஒரு காலத்திலே நினைத்தவர்கள் எத்தனையோ பேர்கள் இப்பொழுது சாதாரணமாக சாதாரணமான மனிதர்களிடத்திலே கூட தேவைடக்கூடிய நிலையிலே ஆகியிருக்கிறார்கள் என்றால் இது அல்லாஹுடைய வேலை தருவதும் அவன் தான் ஏழ்மையை தருவதும் அவன் தான் செல்வம் வந்துவிட்டது என்றதனால் மற்றவர்களை தாழ்ந்த பார்வையிலே பார்க்க ஆரம்பித்து எப்பொழுதும் மனிதர்களை மதிக்க வேண்டும் வாழ்க்கையில் எந்த நேரத்தில் யார் நமக்கு தேவைப்படுவார்கள் என்று யாராலும் சொல்லிவிட முடியாது யாரும் நமக்கு நாம் மிகச்சாதாரணமாக நினைக்கக்கூடிய ஒரு சிறுவன் நம்முடைய இக்கட்டான ஒரு நேரத்திலே நமக்கு தேவைப்படலாம் கிணற்றில் துப்பாதே நீயே அந்த கிணத்திலிருந்து எப்பொழுது குடிக்க வேண்டி வரும் என்பது உனக்கு தெரியாது என்று சொல்லுவார்கள் அன்பான சகோதரர்களே தண்ணீருக்குரிய வசதிகள் நிறைய வந்து என்ற காரணத்தினால் கிணற்றிலே போய் துப்பி விடுவது என்பது புத்திசாலித்தனமாக மாட்டாது கிணறு நமக்கு தேவைப்படக்கூடிய நிறைய நேரங்கள் இருக்கின்றன சமூகத்திலே ஒவ்வொருவரும் நமக்கு தேவை ஒவ்வொருவரும் உயர்ந்தவர்கள் நல்ல உள்ள சகோதரர்களே அல்லாஹு மிக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய பணத்தை அல்லாஹு தாலா நமக்கு லேசாக தந்திருக்கிறான் அதை நாங்கள் மதிக்க வேண்டும் என்பதை வாழ்க்கையில் ஒரு பொழுதும் மறந்துவிடக் கூடாது அன்பான சகோதரர்களே வெறும் ஒரு இரண்டு அறைகளை கொண்ட ஒரு வீட்டை ஒரு கிராமத்திலே கட்டிக்கொள்வதற்காக சில மனிதர்கள் அல்ல பல மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் இருபது வருஷங்களை வெளிநாட்டிலே செலவழிக்கிறார்கள் வெறும் ஒரு பத்து லட்சம் ஒரு அல்லது ஒரு பதினைந்து லட்சத்திலே கட்டப்படக்கூடிய ஒரு வீட்டை கட்டுவதற்குரிய அந்த பணத்தை சேகரிப்பதற்காக சமூகத்திலே ஓரிருவர் பலர் இருக்கிறார்கள் சில நாடுகளுக்கு போய் பாருங்கள் அந்த நாடுகளிலே போய் மக்கள் படுகிற பாட்டை பாருங்கள் கஷ்டப்படுகிறார்கள் இதற்காக ஒரு இரண்டு மூன்று அறைகளை கொண்டு ஒரு வீட்டை கட்டிக்கொள்வதற்காக பத்து வருஷம் இருபது வருஷம் என்று அவர்கள் படாத பாடுபடுகிறார்கள் அன்பான சகோதரர்களே திருமணம் முடித்திருந்தால் அவர்களுக்கும் குடும்பத்துடன் வாழ ஆசை இருக்கிறது நம்மை போலதான் சமூகத்திலே எல்லோரும் நம்மை போலதான் ஒவ்வொருவரும் தன்னுடைய குடும்பத்துடன் தன் தான் பெற்ற குழந்தைகளுடன் தன்னுடைய மனைவியுடன் நண்பர்களுடன் விட்டு விட்டு எங்கோ போய் யாரிடத்திலோ வேலை செய்து இந்த பணத்தை சேகரிக்கிறார்கள் என்றால் வாழ்க்கையில் பணம் என்பது அன்பான சகோதரிகளை அதற்காக மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் எப்பொழுதும் அல்ல நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த பணத்தை வீண் விரயம் செய்யக்கூடாது என்ற அறிவு ஒரு முஸ்லீமு பணத்தை கொடுக்கிறான் விரும்பியவர்களுக்கும் கொடுக்கிறான் விரும்பாதவர்களுக்கும் கொடுக்கிறான் நல்ல மனிதர்களுக்கும் கொடுக்கிறான் பணம் விரயம் செய்யப்படும் பொழுது அல்லாஹு தாலா பொறுத்துக் கொள்வதில்லை அன்பான சகோதரர்களே ஒரு வீட்டை கட்டிக்கொள்வதற்காக வேண்டி ஒரு இருபது லட்சம் பத்து லட்சம் பறமதியான ஒரு வீட்டை கட்டிக்கொள்ள மனிதர்கள் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் அல்லாவு தால செல்வத்தை பார்க்கிறோம் நல்ல வீட்டை இடிக்கிறார் கட்டுகிறார் வெறும் ஒரு வீட்டை கட்டிக்கொள்வதற்காக வசதியாக அமைத்துக் கொள்வதற்காக பல கோடிகளை செலவழிக்கிறார்கள் அன்பான சகோதரர்களே மனிதன் சிறை செய்யக்கூடிய எல்லா செலவுகளுக்கும் அல்லாஹு தாலா கூலி வைத்திருக்கிறார் மனைவிக்காக செலவழிக்கிறார் குடும்பத்துக்காக செலவழிக்கிறார் நல்ல காரியங்களிலே செலவழிக்கிறார் ஏன் தனக்காக செலவழிக்கிறார் தனக்கு ஒரு உடுப்பு வாங்குகிறார் தனக்கு ஒரு சாப்பாட்டை வாங்கி சாப்பிடுகிறார் சொன்னார்கள் இதற்கும் கூலி இருக்கிறது இதற்கும் அல்லாஹு தாலா பதிவு தேக்கி வைக்காமல் செலவழிப்பதற்கு அல்லாஹ் கூலியை பதிவு செய்கிறான் செய்கிற எல்லா செலவுகளுக்கும் நன்மை இருக்கிறது ஆனால் சொன்னார்கள் ஒரே ஒரு செலவை தவிர கட்டடம் கட்டுவதற்காக வேண்டி மண்ணுக்கு செலவழிக்கிறானே அந்த செலவுகளுக்கு எந்த கூலியும் வழங்கப்பட மாட்டாது என்று சொன்னார்கள் அன்பான சகோதரிகளே மண்ணுக்கு எவ்வளவு செலவடுகிறோம் ஒரு வீட்டை கட்டிக்கொள்வதற்காக எத்தனை கோடிகள் வீண் விரயம் செய்கிறோம் வீடுகளை கட்டுவதற்காக அன்பான சகோதரிகளே வீடுகள் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் நினைக்கிறார்கள் வீடு என்றாலே அதை வாங்குவது கட்டுவது பெருமை பேசுவதற்காக எனக்கு எனக்கு கொழும்பு ஏழுல ஒரு வீடு இருக்கிறது பத்துல வீடு இருக்கிறது கொழும்பு மூணுல வீடு இருக்கிறது இந்த இடத்துல வீடு இருக்கிறது என்று பெருமை பேசுவதற்காகத்தான் வீடு என்று நினைக்கிறார்கள் அன்பான சகோதரர்களே வீடு என்பது வாழ்க்கையில் சுகத்தை பெறுவதற்காக வாழ்க்கையில் சுகம் என்பது பெரிய வசதியான வீடுகளில் தான் கிடைக்கும் என்பதல்ல எத்தனையோ பெயர்கள் குடிசைகளில் அந்த அமைதியை பெறுகிறார்கள் சந்தோஷத்தை பெறுகிறார்கள் பெரிய வீடு கட்டியவர்கள் அளவுக்கு அளவை அதிகமான பெரிய வீடுகளை கட்டியவர்களுடைய ரகசியம் மீதுதான் அவர்களுக்கு சந்தோஷம் இல்லை எத்தனையோ வீடுகள் மிக விசாலமாக வசதிகளை வைத்து கட்டினார்கள் ஆனால் வீடு கட்டி முடிந்ததும் கட்டுவதற்கு முன்னால இருந்த சந்தோஷம் போய்விட்டது குடும்பம் பிரிந்து சென்று விட்டார்கள் எல்லோரும் வருவார்கள் தங்குவார்கள் சந்தோஷமாக இருக்கலாம் என்று நினைத்தார்கள் கட்டி முடிந்ததற்கு பிறகு பார்த்தால் அனைவரும் பிரிந்து செல்கிறார்கள் யாரும் வருவதில்லை வந்தாலும் சென்றுவிடுகிறார்கள் சந்தோஷம் போய்விட்டது மனதில இருந்த நிம்மதி போய்விட்டது அன்பான சகோதரர்களே பெரிய வீடு கட்டியவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்பதல்ல எத்தனையோ பேர்கள் சொகுசான வீடுகளை கட்டி கொண்டு அதிலே இருந்து கொண்டு பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நெருப்பிலே எரிந்து கொண்டிருக்கிறார்கள் அன்பான சகோதரர்களே வீடு என்பது சுகத்தை தர வேண்டும் அல்லாவுக்கு விருப்பமான முறையிலே வீடுகள் அமைக்கப்பட்டால் அந்த வீடுகளிலே சுகம் இருக்கும் வீடுகள் எப்பொழுதும் தான் கட்ட வேண்டும் தேவைக்கு கட்ட வேண்டும் அதிகம் தேவையை விட மேலதிகமான ஒரு அறை கட்டுவதாக இருந்தால் அது ஒரு விருந்தாளிக்கு கட்டலாம் அதை விட மேலதிகமான ஒரு ரூம் கட்டுவதாக இருந்தால் நபி சல்லாஹ் அலைஹி வசல்லம் சொன்னார்கள் கட்டப்படுகிறது வீடு எப்படி கட்ட வேண்டும் என்பதற்கும் மார்க்கத்தில் ஹதீசில் மிக அழகாக நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது சேவையை விட அளவுக்கு அதிகமான வசதிகளுடன் வீடுகளை கட்டிய எத்தனையோ பேர்கள் அவர்கள் இப்பொழுது கணவன் மனைவி மட்டும் இருந்து கொண்டு யோசிக்கிறார்கள் இங்கே இருப்போமா எங்கேயாவது மாறி சென்று விடுவோமா என்று யோசிக்கக்கூடிய நிலைதான் இருக்கிறது தேவைக்கு வீட்டை கட்டுவோம் ரெல்லாம் அவர்கள் சகாபாக்களில் மிக வித்தியாசமானவர் அவர்களை முந்துவதற்கு ஆள் இல்லை இல்மிலும் அவர்களை முந்துவதற்கு ஆள் இல்லை அதே நேரத்தில் வியாபாரத்தை எடுத்து பார்த்தால் மிகவும் முணுக்கமான முறையிலே வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்களுடைய வியாபாரம் வாகன வியாபாரம் பல வியாபாரங்கள் செய்திருக்கிறார்கள் அடிமைகள் விற்பனை செய்வார்கள் அதுபோல வாகனங்கள் அந்த காலத்திலே பயணம் செய்வதற்காக வேண்டி குதிரைகளையும் ஒட்டகங்களையும் பாவித்தார்கள் அந்த எல்லா குதிரைகளும் எல்லா ஒட்டகங்களும் பயணத்துக்குரியவைகள் அல்ல பயணத்துக்குரிய ஒட்டகங்கள் பயணத்துக்குரிய குதிரைகள் என்று தனியாக இருக்கின்றன பாரம் இல்லாத நிறைய வியாபாரங்களை செய்வார்கள் பஜாருக்கு போவார்கள் இங்களை சாமான்களை எடுத்து அங்கே விற்பனை செய்வார்கள் பாரம் பெரும் வியாபாரங்களை செய்திருக்கிறார்கள் அந்த சகாபி சொல்கிறார்கள் எனக்கு வீடு கட்டுகிற தேவை வந்த நேரத்திலே என்னுடைய கையாலேயே நான் ஒரு வீட்டை கட்டிக்கொண்டேன் அந்த வீடு எப்படி இருந்தது என்றால் துக்கின் மக்கர் எனக்கு மலை வந்தால் என்னை பாதுகாக்க கூடியதாகவும் வெயிலிருந்து என்னை தடுக்க கூடியதாகவும் இருந்ததுலா எந்த ஒரு மனிதனும் அந்த வீட்டை கட்டுவதற்கு எனக்கு ஒரு சிறிய உதவி கூட கட்டவில்லை என்னுடைய செலவிலேயே என்னுடைய கையாலே அந்த வீட்டை நான் கட்டிக்கொண்டேன் என்று சொல்கிறார்கள் மிகச் சாதாரணமாக வாழ்ந்திருக்கிறார்கள் அன்பான சகோதரர்களே சஹாபாக்களில் நாங்கள் கேள்விப்படுகிறோம் உஸ்மான் என்றால் ரதி அல்லாஹானு பெரிய செல்வந்தராக இருந்தார் அப்துல் ரஹ்மான் இத்னாவும் பெரிய செல்வந்தராக இருந்தார் சில சகாபாக்கள் ஏழைகளாக இருந்தார்கள் நாங்கள் அவர்களுடைய அவர்களுடைய இருந்த செல்வங்களை வைத்துதான் இந்த இந்த செல்வந்தர்கள் ஏழைகள் என்ற பிரிவை செய்கிறோமே தவிர அந்த காலத்திலே மதீனாவுடைய தெருக்கல்லை போய் பார்த்தால் வீடுகளை பார்த்து இது ஒரு செல்வந்தருடைய வீடு இது அப்துல் ரஹ்மான் வீடு இது பிலால் அவர்களுடைய வீடு என்று வீடுகளை வைத்து யாருடைய செல்வத்தையும் தீர்மானிக்க கூடியதாக இருக்கவில்லை செல்வம் இருந்தது அதற்காக அந்த செல்வத்தை கொண்டு போய் மண்ணிலே புதைக்கவில்லை அன்பான சகோதரர்களே வீடுகள் கட்டுவதில் தவறில்லை ஆனால் வீண் விரயம் செய்யக்கூடாது பணத்தை விரயம் செய்யக்கூடாது வீடுகளை கட்ட ஆரம்பித்தவர்கள் இன்னும் முடியவில்லை மரணம் நெருங்கி கொண்டிருக்கிறது கட்டி முடியவில்லை யாருக்காக கட்டுகிறோம் யாருக்காக இந்த வீடுகளை நாங்கள் கட்டுகிறோம் மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் வெறும் ஒரு லட்சம் சேகரிப்பதற்கு ஒரு வருடம் வேலை செய்கிறார்கள் ஒரு வருடம் ஒவ்வொரு மாதங்களும் பணம் எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து சமூகத்தில் எவ்வளவு பெயர்கள் வருஷத்தில் வெறும் ஒரு லட்சம் சேகரிக்கிறார்கள் இப்படி இருக்கும் பொழுது நாங்கள் வெறும் ஒரு கதவுக்காக எத்தனை லட்சங்களை நாங்கள் செலவிடுகிறோம் அன்பான சகோதரிகளை நாங்கள் விரும்புகிற எங்கு பார்த்த ஒரு அலங்காரத்தை வீட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்காக பணத்தை நாங்கள் செலவிட்டு விடுகிறோம் வீண்விரியமாக மாட்டாரா அன்பான சகோதரிகளே நாங்கள் செலவழிக்கிற இந்த செலவுகளுக்கு அல்லாவிடத்திலே பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது மறந்துவிடக் கூடாது எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் எத்தனையோ ஊர்களில் திருமணங்கள் நடக்கின்றன கணவன் வீட்டுக்காரர்களுக்கு வெறும் ஒரு இரண்டு லட்சம் ஒன்றரை லட்சம் தான் முழுமையான செலவு அந்த செலவில எத்தனையோ திருமணங்களை செய்து முடிக்கிறார்கள் அன்பான சகோதரிகளே பணத்தை அல்லா தாலா நமக்கு தந்திருக்கிறான் லேசாக ஒரு காலத்திலே நாங்கள் எப்படி எப்படியோ யார் யாருக்கு கீழோ இருந்தோம் அல்லாஹு தாலா ஒரு வாசலை திறந்ததன் தான் செல்வந்தர்களாகிவிட்டோம் இப்பொழுது நம்முடைய திருமணங்கள் அன்பான சகோதரர்களே லட்சங்கள் அல்ல கோடிகள் என்று போய்விட்டன யாரிடத்திலே சொல்லி அழுவது என்று தெரியாது இந்த பணத்தை ஒரு கோடியை கண்டவர்கள் எத்தனை பேர் சமூகத்திலே அன்பான சகோதரர்களே ஒரு கோடியை நேரத்திலே காணாதவர்கள் சமூகத்திலே லட்சக்கணக்கான இருக்கும் பொழுது நாங்கள் வெறும் ஒரு சாப்பாட்டுக்காக ஒரு திருமண வைபவத்துக்காக இத்தனை கோடிகளை அள்ளி கொட்டுகிறோம் என்றால் அன்பான சகோதரிகளை எப்படி அல்லாஹாலா இதை பொறுத்து கொள்ள போகிறார் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் எல்லோருக்கும் நல்ல சிந்தனை இருக்கிறது நல்ல புத்திமதைகளை சொல்கிறார்கள் நல்ல நல்ல விடயங்களை நல்ல விதத்திலே யோசிக்கிறார்கள் திருமணம் என்று வந்து விட்டால் மட்டும்தான் எத்தனையோ புத்திசாலிகளுடைய போய்விடுகின்றன பெண்களுடைய கையிலே சென்று விடுகின்றன அவர்கள் விரும்புகிறதெல்லாம் செய்து குடித்து விடுகிறோம் அன்பான சகோதரிகளே யாரை நாங்கள் திருப்திப்படுத்த போகிறோம் கோடிக்கணக்கான பணத்தை செலவழித்து திருமணம் இழத்தவர்கள் எல்லாம் சமூகத்தில சந்தோஷமாக இருக்கிறார்களா அன்பான சகோதரர்களே அப்படி இல்லை கோபப்படுத்த கூடியவர்களுக்கு நல்ல முடிவுகள் வருவதில்லை மீன் விரயம் செய்யக்கூடாது நம்முடைய நமக்கு பெருமையும் திமிறும் வந்துவிடக்கூடாது நாங்கள் எங்களுடைய செல்வ பலத்தை காட்டுகிற இடமல்ல நம்முடைய திருமணம் என்பது வலிமாக்கல் என்பது மிக பறக்கத்தான ஒரு சாப்பாடு அன்பான சகோதரர்களே திருமணம் முடித்து வைக்க இருக்கிறவர்களும் திருமணம் முடிக்கிற ஆண்களும் நிறைய பேர் இங்கே நாங்கள் இருக்கிறோம் மறந்துவிடக் கூடாது நம்முடைய பண பலத்தையும் செல்வ பலத்தையும் காட்டுகிற இடம் நம்முடைய வலிமாக்கல் வலிமாக்கல் என்பது மிக பறக்கத்தான ஒரு சாப்பாடு மற்ற விருந்துகளுக்கும் வலிமாவுக்கும் வித்தியாசம் இருக்கிறது மற்ற விருந்துகளுக்கு அழைத்தால் சட்டம் வேறு ஆனால் யாராவது தன்னுடைய வலிமாவுக்கு அழைத்தால் மார்க்கம் சொல்கிறது அந்த வலிமாவுக்கு போவது சமூகம் தருவது ஐன் ஏனைய விருந்துகளுக்கு இந்த சட்டம் இல்லை வலிமாவுக்கு அவ்வளவு கடினமான சட்டத்தை வைத்திருக்கிறது தவிர்க்க முடியாத காரணங்கள் இருந்தால் அந்த காரணத்தை சொல்லி போகாமல் இருப்பதற்கு அனுமதி இருக்கிறது இல்லை என்றால் போவது என்று உலமாக்கல் சொல்கிறார்கள் அவ்வளவு கடினமான ஹதீஸ் வந்திருக்கிறது அன்பான சகோதரர்களே அப்படிப்பட்ட வரக்கத்து நிறைந்த ஒரு சாப்பாடுதான் வலிமாவுடைய சாப்பாடு எங்களுடைய பணத்தினால் நாங்கள் சில பொழுது அதை அசிங்கப்படுத்தி விடுகிறோம் அன்பான சகோதரர்களே எத்தனையோ பேர்களுடைய திருமணம் நிக்காக வலிமாக்கல் நடைபெறுகின்றன மொத்த செலவு எவ்வளோ என்று கேட்டு பாருங்கள் மக்கள் வருகிறார்கள் சந்தோஷமாக சாப்பிட்டு விட்டு செல்கிறார்கள் மொத்த செலவு வெறும் இரண்டு லட்சம் என்று சொல்கிறார்கள் ஒரு லட்சம் என்று சொல்கிறார்கள் முழு குடும்பமும் வந்தார்கள் நண்பர்கள் வந்தார்கள் சாப்பிட்டு சென்றார்கள் இவ்வளவு சில லட்சங்கள் மட்டும்தான் செலவு ஆனால் அன்பான சகோதரர்களே பெருமைக்காக யாரும் கோபித்துக் கொள்ளக் உண்மையை சொல்கிறோம் அன்பான சகோதரிகளை இந்த நலவுகள் சமூகத்திலே வர வேண்டும் பெருமைக்காக வேண்டி வலிமாக்களை செய்யக்கூடிய உங்களுடைய செலவு எவ்வளவு என்று கேட்டு பாருங்கள் கோடிகள் கோடிகள் சாப்பாட்டுக்கு மட்டுமல்ல வெறும் ஒரு அரசியல்வாதியை தன்னுடைய வலிமாவுக்கு பெருமைக்காக கொண்டு வந்து சேர்ப்பதற்காக கோடி செலவழித்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வந்ததனால் நம்முடைய மகளுடைய மகனுடைய நிக்காக என்ன பறக்கத்து வரப்போகிறது அன்பான சகோதரர்களே யாரை கொண்டு வந்து நாங்கள் அழகு பார்க்க பார்க்கிறோம் எங்களுடைய வலிமாக்களை நினைக்கிறார்கள் எங்களுடைய வலிமாக்கலுக்கு இவர் வந்து விட்டால் நமக்கு பெருமை அவர் வந்து விட்டால் நமக்கு பெருமை அன்பான சகோதரர்களை அந்த பிச்சைக்காரர்களை அந்த பிச்சைக்காரர்களை பணம் கொடுத்து வரவழைக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் தேவையா நம்முடைய கௌரவமான கண்ணியமான இடங்களுக்கு ஒரு தலைக்கு ஐயாயிரம் செலவழிப்பது அன்பான சகோதரர்களை யார் இதை ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள் நாம் செலவழிக்கக்கூடிய இந்த செலவுகள் எத்தனையோ எத்தனையோ ஏழைகளுடைய காதுகளுக்கு செல்லும் பொழுது அவர்கள் பற்றி எரிகிறார்கள் முதலாளி இப்படி செலவழிக்கிறாரா அன்பான சகோதரர் என்று கொண்டு போய் நம்முடைய வலிமாக்களை வைக்கிறோம் பாவம் நடக்கிற இடங்களுக்கு மார்க்கம் செல்வதை தடை செய்திருக்கிறது நிர்பந்தமான நிலையிலே செல்ல வேண்டி அந்த ஊர் வருவதற்கு முன்னால் எல்லா சஹாபாக்களையும் நிறுத்தி ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு செய்கிறார்கள் அந்த அறிவிப்பு என்ன தெரியுமா சொன்னார்கள் இப்பொழுது நாங்கள் கடக்க போகிறது சமூது கூட்டம் வாழ்ந்து பாவங்கள் செய்து அழிக்கப்பட்ட ஊர் வரப்போகிறது சொன்னார்கள் தும்ப கூண் இந்த ஊருக்குள்ளே நீங்கள் நுழைவதாக இருந்தால் நீங்கள் யாரும் சிரித்து கொண்டு செல்ல வேண்டாம் அழுது கொண்டு இந்த ஊரை கடந்து சென்று விடுங்கள் ஏனென்றால் அவர்களுக்கு வந்த அழிவு உங்களுக்கும் வந்து என்று எனக்கு பயமாக இருக்கிறது என்று சஹாபாக்களுக்கு அறிவிப்பு செய்துவிட்டு நபி சல்லாஹ் வலகி வசல்லம் தன்னுடைய போர்வை எடுத்து அந்த ஊர் கண்ணுக்கு கூட தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொண்டு அந்த ஊரை கடந்து சென்று அன்பான சகோதரிகளே எவ்வளவு தூய்மையான அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் வலகி வசல்லம் அவர்கள் தெரிவு செய்யப்பட்ட அவர்களுடைய நல்ல சகாபாக்கள் அவர்களுக்கே சொல்கிறார்கள் இந்த ஊருக்கு போகும் அழுது கொண்டு பயந்து பயந்து செல்லுங்கள் என்று சொல்கிறார்கள் என்றால் நாங்கள் யார் வாழ்க்கையை இவ்வளவு அநியாயத்திலும் தவறுகளிலும் கலைத்துவிட்டு அன்பான சகோதரர்களே நாங்கள் பாவம் நடக்கிற இட இடங்களுக்கு போய் நாங்கள் தங்குகிறோம் எங்களுடைய வளிமாக்களை நாங்கள் அங்கே அமைத்துக் கொள்கிறோம் என்றால் அன்பான சகோதரர்களே நமக்கு என்ன துணிச்சல் ஒரு பாவம் நடந்து கொண்டிருக்கிறது பார்த்து கச்சேரி நடந்து கொண்டிருக்கிறது மியூசிக் போய் கொண்டிருக்கிறது விபச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது அல்லாவே கோவப்படுத்தக்கூடிய சாப்பாடுகளும் குடிபானங்களும் இந்த இடத்திலே நாங்கள் போய் எங்களுடைய அருமை மகளுடைய எங்களுடைய மிக பரக்க பொருந்திய வலியுமா சாப்பாட்டை அந்த இடத்திலே போய் சாப்பிட்டு வருவதற்கு நமக்கு என்ன தேவை இருக்கிறது யாரை திருப்திப்படுத்த நாம் இதை செய்கிறோம் அல்லது நாம் இதுல என்ன பெருமையை எதிர்பார்க்கிறோம் சில உலமாக்கள் இந்த ஆயத்துக்கு தப்சீர் சொல்கிறார்கள் அல்லாவுடைய நல்ல அடியார்கள் என்பவர்கள் பாவம் நடக்கிற இடங்களுக்கு சமூகம் தரமாட்டார்கள் பாவ ஒரு பக்கமாக நடந்து கொண்டிருக்கிறது வேறொரு வேலைக்காக கூட அவர்கள் அந்த இடத்துக்கு செல்ல மாட்டார்கள் அன்பான சகோதரர்களே எங்களுடைய வளிமாக்கலாக இருக்கலாம் வேறு நிகழ்வுகளாக இருக்கலாம் அப்படிப்பட்ட இடங்களுக்கு நாங்கள் ஒரு பொழுதும் எடுத்துக்கொண்டு செல்லக்கூடாது பயணங்களில் நாங்கள் செல்கிறோம் வெளிநாடுகளுக்கு செல்கிறோம் அன்பான சகோதரர்களே தங்க வேண்டிய தேவைகள் வரும் பொழுது நாங்கள் இப்படிப்பட்ட இடங்களை தெரிவு செய்யக்கூடாது சிலர் தரம் பார்க்கிறார்கள் என்னுடைய ஊர் நாட்டு மக்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள் நான் என்னுடைய செல்வத்துக்கு என்னுடைய பேருக்கு ஏற்ப இந்த இடத்தில்தான் தங்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அன்பான சகோதரர்களே அந்த அந்தஸ்தை நமக்கு யார் தந்தார்கள் ஏன் அப்படி அசிங்கமான இடத்திலே போய் நாங்கள் தங்க வேண்டும் நாங்கள் தப்பு செய்வதில்லை ஆனாலும் எப்பொழுதும் நாங்கள் தங்குகிற இடங்கள் தூய்மையான இடங்களாக இருக்க வேண்டும் அன்பான சகோதரர்கள் இடம் வியாபாரங்களில் ஈடுபடக்கூடிய வெளிநாடுகளுக்கு அதிகமாக செல்லக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் இப்படிப்பட்ட இடங்களிலே தங்குகிறார்கள் சிலர் பெண் அசிஸ்டன் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அன்பான சகோதரர்களே வியாபாரங்களை கவனிப்பதற்கு உண்மையில் நம்முடைய உதவியாளர்கள் ஆண்களாக இருக்க வேண்டும் அப்படி முடியாத நிலை இருந்தால் திருப்பந்தமான நிலை இருந்தால் ஒரே இடத்தில் தங்கக்கூடிய நிலையை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது செலவை மிச்சப்படுத்துவதற்காக அல்லது வசதிக்காக என்று சொல்லி ஒரே அறையிலே நம்முடைய சகோதரர்கள் தங்குகிறார்கள்று செய்யில்லை என்ற அவர் ஈடு பெ அத பாவம் இருக்கிறது ஆணும் அந்நிய பெண்ணுடன் தனிமையில் தங்கக்கூடாது இருக்கக்கூடாது என்று சொன்னார்கள் நாம் மிக பேணுதலாக பக்வமாக ஒரே அறையிலே இருக்கும் பொழுது கண்ணை மூடிக்கொண்டு தனிமையில் இருக்கிறதற்குரிய பாவம் இரவெல்லாம் நமக்கு எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது அன்பான சகோதரர்களே இப்படிப்பட்ட விடயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வராமல் நாங்கள் நம்மை பாதுகாத்துக் வேண்டும் இரண்டு பாவங்கள் இருக்கின்றன அந்த இரண்டு பாவங்களும் எல்லா பாவங்களும் கெட்ட பாவங்கள் தான் எல்லா பாவங்களும் மனிதனுக்கு அழிவை கொண்டு வந்து சேர்க்கும் ஆனால் ரெண்டு பெரும் பாவங்கள் இருக்கின்றன பாவங்களும் வாழ்க்கையை இருட்டாக்கி இருளாக்கிவிடும் எவ்வளவு வசதி இருந்தாலும் எவ்வளவு அழகு இருந்தாலும் எவ்வளவு உயர்ந்த படிப்பு அதிகாரம் இருந்தாலும் வாழ்க்கையை இருளாக்கிவிடும் அன்பான சகோதரிகளே ஒன்று கொலை செய்வது மனிதனுடைய வாழ்க்கையிலே பணம் வரலாம் வசதி வரலாம் பிறகு இப்படிப்பட்ட தவறுகளை செய்ய ஆரம்பித்து விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் வாழ்க்கை இருண்டு போய்விடும் இவர்கள் தலை தூக்க முடியாது அந்த பாவம் மனிதனுக்கு கொண்டு வரக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்களால் அவனுடைய முழு உடைந்து போகுமே தவிர அவனால் தலை நின்ற முடிய வாழ்க்கையை இருள வைத்து விடும் அன்பான சகோதரர்களே கொலை செய்வது என்பது பெரும்பாவங்களில் சேர்ந்தது நம்முடைய சகோதரர்களுக்கு தெரியாதோ தெரியாது கேள்விப்படக்கூடிய சில குலை கொலைகளுடன் நம்முடைய சகோதரர்கள் சில பொழுது சன் சம்பந்தப்பட்டு விடுகிறார்கள் என்ற செய்திகளை நாங்கள் கேட்கிறோம் அன்பான சகோதரர்களே இப்படிப்பட்ட நிலைகள் யாருக்கும் வரக்கூடாது பயங்கரமான எச்சரிக்கை செய்கிறது சகோதரர்களே வேறு எந்த பாவத்துக்காவது அல்லாஹூ தாலா இப்படி சொல்கிறானா என்று பாருங்கள் அல்லா சொல்கிறான் ஒரு முக்மீனை யாராவது வேண்டும் என்று கொலை செய்தால் அவனுக்குரிய தண்டனை என்னவென்றால் நிரந்தரமாக அவன் நரகத்திலே இருக்க வேண்டும் பிறகு அல்லாஹ் சொல்கிறான் அவன் மீது அல்லாஹு மிக கடினமாக கோபம் விட்டான் அவனை விட்டான் அவனுக்கு மிக பயங்கரமான வேதனை இருக்கிறது என்று சொல்கிறான் ஒரு எச்சரிக்கை அல்ல ஒரே ஆயத்தில் பல எச்சரிக்கைகள் அன்பான சகோதரர்களே நபி சல்லாஹு அலைவசம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு சகோதரனை ஒரு மும்மினை கொலை செய்வதற்கு வானத்தில் உள்ளவர்கள் பூமியில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் செய்து அந்த கொலையை செய்து முடிப்பார்கள் என்றிருந்தால் அல்லாஹு காட்ட மாட்டான் பின்னார் அத்தனை பேர்களையும் அல்லாஹு தாலா நரகத்திலே தூக்கி எரிந்து விடுவான் சொன்னார்கள் ஒரு முஸ்லிமான சகோதரரை கொலை செய்வது என்பது அல்லாவுடத்தில் எவ்வளவு பாரதூரமான குற்றம் என்றால் உலகமும் அழிந்து விடுவது அல்லாவுக்கு சாதாரணமானது ஆனால் இந்த குற்றத்தை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் யாராவது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொலை செய்தால் ஹதீஸில் வந்திருக்கிறது கயாமத்துடைய நாளில் கொலை செய்யப்பட்ட மனிதன் இரத்தம் வடிந்து கொண்டிருக்கிற நிலையிலே எழுந்து கொலை செய்தவனுடைய தலையால் முடியால் பிடித்து கொண்டு அவனை இழுத்து கொண்டு அல்லாவுடத்திலே வந்து செய்தவன் எனக்கு அன்பான சகோதரர்களே மிக பயங்கரமான பாவம் வாழ்க்கையை இருட்டாக்கிவிடும் இரண்டாவது பாவம் விபச்சாரம் அந்நிய பெண்களுடன் தப்பாக தவறில் ஈடுபடக்கூடிய இந்த பாவம் இருக்கிறதே அன்பான சகோதரர்களே பத்து இருபது நிமிஷங்களுக்கு சந்தோஷத்தை இன்பத்தை தரக்கூடிய ஒரு பாவமாக இருக்கலாம் ஆனால் இது முழு வாழ்க்கையையும் இருட்டாக்கிவிடும் மிக பயங்கரமான பாவங்கள் இல்லை ஒன்று அடித்தல்லாஹி வசலம் அவர்கள் சொல்கிறார்கள் இரண்டு மனித இரண்டு மலர் என்னை அழைத்துக் கொண்டு நரகத்துக்கு சென்றார்கள் நரகத்தை காட்டினார்கள் அங்கே பார்த்தேன் ஒரு இடத்தில் ஒரு பெரும் குழி இருந்தது அந்த குழி தன்னூர் ரொட்டி சுடக்கூடிய அந்த குழியை போல இருந்தது அது பூமிக்குள்ளே புதைக்கப்பட்டிருக்கும் பூமிக்குள்ளே செய்யப்பட்டிருக்கும் அது போல இருந்தது அதிலே ஹீரால் பயங்கரமாக நெருப்பு பற்றி கொண்டிருக்கிறது அதிலே ஆண்களும் பெண்களும் போடப்பட்டிருந்தார்கள் அந்த நெருப்பு ஒரு நேரத்திலே அணைகிறது மீண்டும் சிறிது நேரத்திலே அந்த நெருப்பு வெளியாகி அது மேலே உயர்ந்து கொண்டு வருகிறது அந்த நெருப்பு வெளியாகும் பொழுது அதற்குள்ளே இருந்து அவர்கள் கத்துகிற சத்தம் மிக பயங்கரமாக இருந்தது எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்திலே கத்துகிறார்கள் ஜிப்ரில் இவர்கள் யார் என்று கேட்டேன் சொன்னார்கள் இவர்கள் தான் மனிதர்கள் சமூகத்திலே விபச்சாரத்திலே ஈடுபட்டிருந்த ஆண்களும் பெண்களும் என்று சொன்னார்கள் அன்பான சகோதரர்களே அவர்கள் எந்த உறுப்பினால் அந்த பாவத்தை செய்தார்களோ அந்த உறுப்பில் வரக்கூடிய துர்நாற்றத்தினால் நரகத்திலே இருக்கிறவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று ரிவாயத்தில் வந்திருக்கிறது அன்பான சகோதரர்கள் அப்படி அல்லா உண்டால கேவலப்படுத்தி ஒரு ஹதீசில் வந்திருக்கிறது கணவன்மார்கள் வெளியே சென்றிருக்கக்கூடிய தென்களிடத்திலே போய் தப்பு தவறு செய்யக்கூடியவர்கள் தவறாக நடந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு அவர்களே வேதனை செய்வதற்கு அல்லாஹு என்று சொல்லக்கூடிய அவர் பெரும் பாம்பை சாட்டி விடுவார் அன்பான சகோதரர்களே உலகத்திலே வரக்கூடிய ஒரு சிறிய இச்சையை தாங்கிக் முடியாதவர்கள் ஒரு பாம்புடைய வேதனையை எப்படி தாங்கிக் கொள்ள முள்ள போகிறார்கள் அன்பான சகோதரிகளே பணம் என்று வந்துவிட்டால் சிலபொழுது இந்த பாவங்களிலே சிக்கிவிடுகிறார்கள் பிறகு வாழ்க்கை இருண்டு போய்விடுகிறது முகத்திலே இருக்கக்கூடிய வெளிச்சத்தை அல்லாஹு தாலா எடுத்து விடுகிறான் இருக்கக்கூடிய பணக்கத்தை அல்லாஹு தாலா அழித்து அவ்வளவு பயங்கரமான பாவம் அவ்வளவு மோசமான பாவம் அவ்வளவு அசிங்கமான பாவம் அன்பான சகோதரர்களே மார்க்கம் உலகத்திலேயே தண்டனையை வைத்திருக்கிறது ஒரு மனிதன் ஒரு திருமணம் செய்தவன திருமணம் செய்யாதவன் இந்த தவறில் ஈடுபட்டால் நூறு கசையடிகள் அடிக்கப்பட வேண்டும் உலகத்திலே இதுதான் அவருக்குரிய ஹத்தாக மார்க்கம் வைத்திருக்கிறது திருமணம் செய்தவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு வித்தியாசமான தண்டனை ஆச்சரியமான தண்டனை அன்பான சகோதரிகளை திருமணம் செய்தவர்கள் விபச்சாரத்திலே வெறும் ஒரு தடவை ஈடுபட்டால் முழுமை பெறாமல் இருக்கலாம் வெறும் ஒரு தடவை அவர் அந்த காரியத்திலே ஈடுபட்டால் அவருக்குரிய தண்டனை கல் எறிந்து அவர் கொல்லப்பட வேண்டும் அல்லாவுடைய பார்வையிலே இந்த உலகத்தை படைத்தவனுடைய பார்வையிலே இந்த மேலால் அன்பான சகோதரிகளின் விஷயத்திலே நினைத்தவர்கள் எல்லாம் இந்த தண்டனையை நிறைவேற்றி விட முடியாது ஹத்துகளை பொறுத்தவரையில் இது விபச்சாரம் செய்தவர்களுக்குரிய ஹத்தாக இருக்கலாம் வேறு குற்றங்களாக இருக்கலாம் அதனுடைய ஹத்துகளை அது அது அது ரஜமாக இருக்கலாம் அது கல்லறிந்து கொள்வதாக இருக்கலாம் அல்லது கசையடியாக இருக்கலாம் இப்படிப்பட்ட தண்டனைகளை உலகத்திலே நிறைவேற்றுவதாக இருந்தால் அதற்குரிய முதலாவது நிபந்தனை அந்த தண்டனையை நிறைவேற்றுவர் இஸ்லாமிய ஆட்சியாளர் அல்லது அவரால் நியமிக்கப்பட்டவராக இருக்க வேண்டும் வேறு யாரும் சொந்த விருப்பத்தில் இந்த தண்டனையை நிறைவேற்ற முடியாது மஸ்ஜித் நிர்வாகங்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு ஹத்துகளை நிறைவேற்றுவதற்கான அனுமதி கிடையாது மஸித் நிர்வாகங்களாக இருக்கலாம் ஊர் நிர்வாகங்களாக இருக்கலாம் அல்லது வேறு வேறு அமைப்புகளாக இருக்கலாம் யாருக்கும் கசையடி கொடுப்பது போன்ற எந்த ஒரு ஹத்தையும் நிறைவேற்றுவதற்கான அதிகாரம் கிடையாது அன்பான சகோதரர்களே இப்படிப்பட்ட தவறுகள் நடந்தால் ஒரு மனிதன் கை சேதப்பட வேண்டும் தவறு நடந்து விட்டது ஆனால் அதற்குரிய பரிகாரத்தை ஹத்தை பெற்றுக் வழி இல்லையே என்ன செய்ய அல்லா மன்னிப்பதை தவிர வேறு வழி இல்லை என்று சொல்லி அல்லாவிடத்திலே அழுது அழுது அல்லா என்னை என்ற உறுதி தனக்குள் வரும் வரைக்கும் அல்லாவிடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அதை தவிர வேறு வழி கிடையாது விரும்பியவர்கள் எல்லாம் இந்த ஹத்துகளை தண்டனைகளை கொடுத்துவிட முடியாது சில சகோதரர்கள் சில நிர்வாக சில கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்கள் நாம் எவ்வளவுதான் மார்க்கத்தை சொன்னாலும் அதை கேட்பதற்கு அவர்கள் தயார் இல்லை நினைக்கிறார்கள் இந்த ஹத்து எந்த நிர்வாகத்துக்கும் எந்த ஊர் நிர்வாகத்துக்கும் அனுமதி கிடையாது நீங்கள் நடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அன்பான சகோதரர்களே அல்லாஹு என்றால் நாங்கள் எப்பொழுதும் இருப்போம் நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு சதமும் நம்மிடத்திலிருந்து செலவாக கூடிய ஒவ்வொரு சதமும் சுத்தமானது என்பது நமக்கு உறுதியாக இருக்க வேண்டும் அதிகமான சகோதரர்கள் சாப்பிடுவதற்காக சம்பாதிக்கவில்லை நாங்கள் அதிகமானவர்கள் ஆடம்பரத்துக்காக சம்பாதிக்கிறோம் அன்பான சகோதரர்களே தூய்மையை பேண வேண்டும் வரக்கூடிய ஒவ்வொன்றும் நாங்கள் செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு சதமும் தூய்மையாக இருக்க வேண்டும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது கொடுப்பது இரண்டும் ஹராம் மிக குறைந்த பாவங்களுக்கு தான் ஹதீஸ்களில் லானத் சாபம் வந்திருக்கிறது அதுல ஒன்றுதான் வாங்குவது செய்தார்கள்ண பாவம் அல்ல நாங்கள் சாதாரணமாக ஆக்கிக் கொண்டோம் சில ரிவாயத்துக்களில் மூன்றாவது ஒரு சாராரையும் சொல்லி இருக்கிறார்கள் அவர்கள் யார் என்றால் வர்கள் வாங்குபவர்கள் இரண்டு தரப்பினர்களுக்கும் நடுவிலே நடுவர்களாக செயல்படக்கூடியவர்கள் சிலர் இதையே தொழிலாக வைத்துக் கொண்டார்கள் யார் யாரையோ பழக்கிக் கொள்வார்கள் பிறகு லஞ்சத்தை பேசுவது குறைப்பது இந்த காரியங்களில் ஈடுபட்டு தொழில் செய்கிறார்கள் அன்பான சகோதரர்களே மூன்று பேரையும் மிக தெளிவாக சாபமிட்டிருக்கிறார்கள் லானச் செய்திருக்கிறார்கள் அதைவிட சொல்வதற்கு எதுவுமே இல்லை இதில் சொல்வதற்கு பேசுவதற்கு எதுவுமே இல்லை லான செய்திருக்கிறார்கள் ஐநூறு ஆயிரம் என்று லஞ்சம் கொடுத்தார்கள் சகோதரர்களுடைய பற்றி நாங்கள் காதுகளால் கேட்கும் அதை நம்ப முடியவில்லை மசிதுக்கு ஒரு ஆயிரம் கொடுப்பதற்கு யோசிக்கிறார்கள் குடும்பத்துக்கு ஒரு தேவையுள்ளவளுக்கு ஒரு ஆயிரம் எத்தனை தடவைகள் யோசிக்கிறார்கள் உங்களுடைய லஞ்சம் எவ்வளோ என்றால் ஒரு கோடி பல கோடிகளை லஞ்சமாக கொடுத்து விடுகிறார்கள் அன்பான சகோதரர்களே சாபத்துக்கு ஆளாகிறோம் நாங்கள் இதை எப்பொழுது பேசினாலும் சில நண்பர்கள் நம்மிடத்திலே வந்து சொல்கிறார்கள் இப்பொழுது பகார் இருக்கிற நிலையில நாடு உலகம் இருக்கிற நிலையில இந்த மாதிரி இந்த மாதிரி வியாபாரம் செய்வதாக இருந்தால் செய்ய இயலாது நிர்பந்தம் என்று சொல்கிறார்கள் அன்பான சகோதரர்களே நாம் யாராவது ஒரு ஆலிமிடத்திலே போய் நம்முடைய வியாபாரத்திலே இருக்கிற நிர்பந்தத்தை சொல்லும் பொழுது நம்முடைய இந்த விமான நிலையத்திலே நமக்கு கொண்டு வர முடியாது கஸ்டம்ஸ்ல இப்படி அப்படி இருக்கிறது எங்களுடைய வியாபாரம் இப்படிதான் கொடுக்காம இயலாது என்று நாங்கள் எங்களுடைய கஷ்டத்தையும் நிர்பந்த நிலையையும் ஒரு ஆலிமிடத்திலே சொல்லும் பொழுது அவர் அதை கேட்டுக்கொண்டு மௌனமாக சென்று விட்டார் என்பதை நாங்கள் அங்கீகாரமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது பலர் அன்பான சகோதரர்களே இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடுகிறார்கள் சகோதரர்களுக்கு வியாபாரத்தில் இப்படிப்பட்ட நிர்பந்த நிலை இருந்தால் அவர்கள் செய்ய வேண்டிய முதலாவது செய்ய வேண்டிய வேலைதான் அவர்களுடைய பிரச்சனையை மிக தெளிவாக எழுதி உலகத்தில் நிறைய தாருல் இஸ்தாக்கள் பத்துவா வழங்கக்கூடிய நிலையங்கள் இருக்கின்றன நம்முடைய நாட்டிலே அகில இலங்கை ஜன்யாசுலமாவுடைய பத்துவா குழு இருக்கிறது நாம் அங்கே கொண்டு போய் கொடுத்தால் நமக்கு எழுத்து ரீதியாக நமக்கு முடிவை தருவாது இதை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் எழுத்து ரீதியாக இவ்வளவு சம்பாதிக்கிறோம் இவ்வளவு நாங்கள் பயப்படுகிறோம் நாங்கள் ஆகத்து நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று மட்டும் சொல்லிக்கொண்டு இருந்து விடக் கூடாது நம்முடைய கடமை இருக்கிறது நாம் எழுத்து ரீதியான பத்துவாவை எடுத்துக்கொண்டு நாங்கள் இந்த காரியங்களில் ஈடுபட வேண்டும் யாராவது சொல்றாங்களா உங்களுக்கு ஏலும் பிரச்சனை இல்லை நீங்க கொடுங்க எடுங்க என்று சொல்கிறார்களா வாங்கி எடுத்துக்கொள்ளுங்கள் எழுத்திலே தருவதற்கான அமைப்புகள் இருக்கின்றன அன்பான சகோதரர்களே அவர்கள் எதுவும் தெரியாதவர்கள் அல்ல அவர்கள் பல திசையை அறிந்தவர்கள் உலகளாவிய ரீதியிலே இருக்கக்கூடிய எத்தனையோ பத்துவா நிலையங்களுடைய சம்பந்தம் அவர்களுக்கு இருக்கிறது மிக அழகான பத்துவா நமக்கு கிடைக்கும் அன்பான சகோதரர்களே அந்த எழுத்து மூலமாக நாங்கள் நமக்குரிய அனுமதியை பெற்றுக்கொண்டு இந்த காரியத்திலே நாங்கள் ஈடுபடுவோம் அப்படி இருந்தால் நம்மை அல்லாவிடத்திலே நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் சொல்லுவார்கள்ல்ல குற்றவாளியாக மாட்டீர் அன்பான சகோதரர்களே பெரிய அளவில் நாங்கள் பெரிய அளவில் இந்த காரியை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அல்லது சிறிய அளவிலே நமக்கு இப்படிப்பட்ட தேவைகள் இருந்தாலும் சரி எழுத்து மூலமாக அனுமதியை பெற்றுக் எழுத்து மூலமாக அவர்கள் கூடாது என்று தந்துவிட்டால் நாங்கள் செய்ய மாட்டோம் என்ற முடிவுக்கு நாங்கள் வர வேண்டும் அன்பான சகோதரர்களே வருமானங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும் மிக விசேஷமாக நாங்கள் சாப்பிடக்கூடிய உணவு நாங்கள் குடியிருக்கக்கூடிய வீடு நாங்கள் பயணம் செய்யக்கூடிய வாகனங்கள் இதற்கு செலவழிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு ரூபாய் அல்ல ஒவ்வொரு சதமும் சுத்தமானது என்பது நமக்கு உறுதியாக வேண்டும் அப்படி இல்லாமல் எதையும் நாங்கள் இதற்கு செலவழிக்க கூடாது நம்முடைய சந்தோஷத்துக்காக ஒரு வீடு கட்டுகிறோம் என்றால் எத்தனையோ சகோதரர்கள் கேட்கிறார்கள் வீடு வாங்க போதிய அளவு பணம் இல்ல பணம் இருக்கிறது கொடுத்து வியாபாரத்தில் எருகி இப்படி கடன் எடுக்கலாமா அப்படி எடுக்கலாமா என்று பலவிதமான பத்துவாக்களை மக்கள் கேட்கிறார்கள் அன்பான சகோதரர்களே வீடு என்பது நம்முடைய சந்தோஷத்துக்காக மக்கள் நம்மை பெரிய செல்வந்தர்கள் என்று சொல்வதற்காக வேண்டி அதற்கேற்ற பெரிய வீட்டுலதான் நாங்கள் இருக்கணும் என்ற சுத்தமான பணத்தால் ஒரு சிறிய வீடு நமக்கு சந்தோஷத்தை தரும் வாகனம் என்பது எத்தனையோ பெயர்களுடைய மரணங்கள் இன்று வாகனத்திலே நடைபெறுவதை பார்க்கிறோம் நம்முடைய எத்தனையோ சகோதரர்களுக்கு அவசரம் வசதி வருவதற்கு அவர்கள் கோடிக்கணக்கு பெருமதியான வாகனங்களிலே ஓட வேண்டும் ஆடம்பர வாகனங்களிலே வசதியாக பயணம் செய்ய வேண்டும் என்ற ஆசையிலே அவர்கள் வசதியான வாகனங்களை வாங்குவதற்கு அவசரப்பட்டு தப்பான வரிகளிலே வட்டி கடன்களை எடுத்துவிட்டு மாட்டிக்கொள்கிறார்கள் அன்பான சகோதரர்களே வட்டி எடுத்து தலை தூக்கியவர்கள் யாரும் இல்லை நம்முடைய மரணம் சிலபொழுது நம்முடைய வாகனங்களிலே வந்துவிடலாம் அப்படிப்பட்ட வாகனங்களை நாம் ஏன் சந்தேகத்துக்குரிய பணத்தை செலவழித்து வாங்க வேண்டும் ஏன் நாம் சுத்தமான வாகனங்களை வாங்கக்கூடாது உள்ளத்திலும் பசுவாக்கிங்க உள்ளம் சொல்லுது சகோதரர்களே ஈமான் உள்ளவருக்கு இது போதும் ஆகவே அல்லாஹு தாலா செல்வத்தை தந்திருக்கிறான் என்றால் எப்பொழுதும் அந்த நியமத்தை மகித்து நடப்பதற்கு தெரிந்து கொள்வோம் முயற்சி செய்வோம் அல்லாவும் யாலா நம் அனைவரையும் அப்படிப்பட்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே ஆக்கி வைப்பானாக யாழா நம்முடைய பாவங்களையும் மன்னிப்பாயா பெற்றோர்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயா முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பாயா எல்லா விதமான தவறுகளிலிருந்தும் யாழா நம்மை பாதுகாப்பாயா நலவுகளின் சிறவுகோள்களாக நம்மை ஆக்கி வைப்பாயாக நம்மை தூய்மையான வருமானத்தை கொண்டு கண்ணியப்படுத்துவாயா விட்டும் நம்மை பாதுகாப்பாயாக வாசந்து